ஸ்ரீ குருப்போ நம ஹரிஓம் ஆத்மவிலாசம் எட்டாம் பாடல் இத்தம் கிரா விமைய பரசௌ வாசா குருமதிதாசயிஷியசமாதிபரிசீலனதீக்வ ூத்ம் கி விமைய வாசுவிமதிலம்ஷியலீஷதினாசிகண்டுமூ குருவினுடைய பரிசுத்தமான வார்த்தைகளினால் எல்லாவிதமான அஜ்ஞானங்களையும் போக்கடிக்கப்பட்ட சிஷியன் சமாதி விசாரம் இவைகளால் நன்றாக தீட்டப்பட்ட திவ்யமான ஞானம் என்னும் வாழினால் சம்சாரம் எனப்படும் விஷ விருச்சத்தை வெட்டியவனாக ஆனான் என்பதாக இந்த பாடல் கூறுகின்றது குருவின் மகா வாக்கிய உபதேசமாகிய தத்துவமசி நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற வார்த்தைகளினாலே மேலான சௌக்கியத்தை அளிக்கக்கூடிய பரம ஞானத்தை சிஷ்யன் பெற்றுவிட்டான் அவ்வாறு அவன் பெற்ற அந்த ஆத்ம ஞானத்தினாலே அனைத்து அஜ்ஞானங்களையும் நீக்கியவனாக ஞானம் என்னும் வாழினால் சம்சாரம் எனப்படும் பிறப்பு இறப்பு எனப்படுகின்ற விசமான மரத்தை வெட்டி வீழ்த்தியவனாக சிஷ்யன் விளங்குகின்றான் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்து இருபத்தி ஒன்பதாம் பாடல் ஸ்வனந்தமிரிதிஹம் பரிபுஜ் ஹர்ஷநயாங்கிதாங்கிஷ்யமுசுருதிலம் வினயோபயுத்தமிரதிஹம் பரிபுஜ் ஹர்ஷநயங்கிதாங்க சிஷியக ஜகத்கதமுவாச குரும் குருணாப்தீம் நத்வா ததங்கிரி யுகலம் வினயோபயுக்த அதாவது தங்கு தடையற்ற ஸ்வரூப ஆனந்தத்தை நன்கு அனுபவித்து ஆனந்தத்தால் கண்ணீர் நிறைந்த நயனங்களையும் புலகாங்கிதம் அடைந்த அங்கங்களையும் உடையவனாய் சிஷ்யன் குணர்ச்சி வசப்பட்டு கழுதெழுத்த குரலில் கருணைக்கடலான குருவினுடைய இரு பாதங்களையும் வணங்கி வினையத்தோடு குரலானான் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்து முப்பதாவது பாடல் சுவாமின் பவத் பசன திவ்ய சுதாபி சிகானந்த மஜ்ஜு நகரே விகராமி நித்யே அனானதுர்கதீவ சிதேன சம்யக் ஜாநீன சாணுஜா சுவீன்பவ்வசனி சுதாபிஷிஸ்வனந்தமஞ்சுநகரமி அனதமதிவ்னூய சாணு பார்த்து சிஷியன் இவ்வாறு கூறுகின்றான் சுவாமி அனாதிகாலமாக என்னுடன் கூடவே வந்துள்ள அஜ்ஞானம் என்னும் எதிரியை சம்யக்ஞானம் எனப்படும் மிகவும் கூர்மையான வாளினால் நன்கு தங்களது வாக்கு எனும் திவ்யமான அமிர்தத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டவனாகி அழிவற்ற ஸ்வரூபானந்தம் என்ற கவர்ச்சிகரமான நகரத்தில் நான் கழித்து கொண்டிருக்கின்றேன் என்றபாடு சிஷ்யன் குருவை நோக்கி கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதாவது சுவாமி தங்களது வாக்கு எனும் திவ்யமான அமிர்தத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டவனாகி அழிவற்ற ஸ்வரூப ஆனந்தமாகிய அழகிய கவர்ச்சிகரமான நகரத்தில் நான் கழித்து கொண்டிருக்கின்றேன் அத்தகைய ராஜ்யத்தில் இருக்கின்றாயே உன்னுடைய எதிரிகளை வெல்ல வேண்டாமா என்றால் அஜ்ஞானம் ஒன்று மட்டும்தான் என்னுடைய எதிரி அனாதிகாலமாய் கூடவே வந்துள்ள அந்த அக்ஞானமாகிய எதிரியை சம்யக்ஞானம் எனும் மிகவும் கூர்மையான வாழினால் நன்கு வெட்டி வெட்டிவிட்டேன் என்கிறான் சிஷியன் எதிரியை வென்ற பிறகுதான் பட்டாபிஷேகம் அல்லவா குரு உபதேசித்ததை சிஷ்யன் இடைவிடாமல் நன்றாக அனுசந்தானம் செய்து அதன் பலனாகிய சுவானுபூதியை அடைந்து விட்டான் என்று இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது சமயக் ஞானம் என்றால் தெளிந்த உண்மையான ஞானம் என்று பொருள் ஆதிசங்கரர் தனது விவேக சூடாமணியில் இதை விளக்குகிறார் பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்றே என்ற தெளிவான அனுபவ ஞானம் சமயக் ஞானம் என்பது ஸ்ருதியின் கொள்கை என்கிறார் யோக வாசிஸ்டம் சமயக் ஞானம் என்பதை பின்வருமாறு விளக்குகின்றது அதாவது ஸ்வரூபமாகிய பேரறிவு ஒரு அறியப்படுகின்ற பொருள் அன்று அது கேவல அறிவு மாறுதலற்றது அழிவற்றது மனோவாக்கிற்கு அப்பாற்பட்டது இவ்வாறு உள்ளே உரையும் போதமே சமயக் ஞானம் என்று யோக விளக்குகின்றது கேவல அறிவு என்பது ஒரு தனித்த அறிவு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த ஸ்லோகத்திலே இந்த பரமாத்மா ஆதியும் அந்தமும் இல்லாத ஸ்வயம் பிரகாசமான சைத்தன்யமாய் இங்கு விளங்குகிறது என்ற ஒரே நிறைந்த உறுதிதான் சமயக் ஞானம் என்று அறிஞர்கள் எடுத்துக் கூறுகின்றனர் ஆகவே சமயக் ஞானம் என்றால் நன்கு தெளிவான அனுபவ ஞானம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து முப்பத்தி ஒன்றாம் பாடல் கச்சாமி குத்ரகிமகம் கரவாணி கிம் வா கிம்பரிஜகாமி மகி பிரபூர்ணே நியாஜசௌியஜலத்தோசியமான ஜதிச்சயோ மெட்சமி குறை கரவீ கிம் வாஜஹாமி மயி பிரே நியாஜிய பரிதமான மெஷியன் ஆத்ம ஞானத்தினாலே ஒரு தெளிவை அடைந்துவிட்டான் அந்த வகையிலே அவன் இந்த ஸ்லோகத்திலே கூறுகின்றான் நான் எங்கு இனி செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எதை கொள்ள வேண்டும் எதை தள்ள வேண்டும் கடலில் அலைகள் நுரைகள் முதலானவைகள் தோன்றி மறையும் தோற்ற காணப்படுவது போல பரிபூர்ணமான சகஜானந்த சாகரனாகிய என்னிடத்திலே இந்த ஜகத் தோன்றுகின்றது என்பது என்னுடைய திறமான முடிவு அதாவது சிஷியன் இங்கு தெளிந்த ஞானத்தினாலே தெளிவாக தன்னை புரிந்து கொண்டான் இனி தனக்கு என்று இந்த உலகில் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்பதையும் உணர்ந்து சொல்கிறான் நான் எங்கு இனி செல்ல வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் நான் எதை கொள்ள வேண்டும் அல்லது எதை தள்ள வேண்டும் நான் யார் பரிபூர்ணன் அல்லவா நான் தண்ணீரை உள்ளவன் ஆத்ம திருப்தனாக இருப்பதால் ஒரு பூர்ணமாக தண்ணீர் நிறைந்துள்ள பாத்திரத்திலே இனி தண்ணீரை விட முடியுமா அதுபோன்று என்னுடைய ஆனந்தம் வேறு எதையும் எதிர்பார்த்து அதை சார்ந்து அடையப்படுவதில்லையே நான் இயற்கையாகவே ஆனந்த சாகரன் அத்தகைய பூர்ணமான சகஜானந்த சமுத்திரமான என்னிடத்தில் கடலிலே நுரைகளும் அலைகளும் முதலியவைகள் தோன்றி மறையும் தோற்றமாத்திரமாக காணப்படுவது போல இந்த ஜகத்தும் தோன்றி மறைகிறது என்பது என்னுடைய தீர்மானமான முடிவு என்று இந்த பாடலிலே சிஷியன் எடுத்துக் கூறுவதாக இங்கு அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து முப்பத்தி பாடல் மாதோ ஜலோம்பு வர்ஷ்வன மம சித்புசதிக்காபோதி சந்ததமாத்மிந்தையே மாயிதோ ஜலதரோமூ வர்ஷுசதிக்கா லாபோபிவா கைதி சந்தத மாத்ம சம் சிந்தையன் ஸ்திரமதிர் விஹராமி நித்ய இந்த பாடலிலே மாயை எனப்படுகின்ற மேகமானது ஜகத் என்ற மலையை பொலியட்டும் அதனால் சித் எனக்கு என்ன நஷ்டம் அல்லது லாபம்தான் என்ன என்று இடையராது ஆத்மஸ்வரூபத்தையே நன்கு சிந்தித்து கொண்டு நித்தியமான அந்த வஸ்துவில் ஸ்திரமான பிரஜையுடன் கழிக்கிறேன் என்று சிஷ்யன் தன்னுடைய தெளிவை இங்கு வெளிப்படுத்துவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது மாயை என்ற பெயருடைய மேகமானது ஜகத் எனப்படும் மழையை பொழியட்டுமே எப்படி ஆகாசத்திற்கு மழையினால் எவ்விதமான கேடுமில்லையோ அவ்வாறே பற்றற்ற சுத்த அறிவு வடிவமாகிய எனக்கு இந்த மாயையின் மழையினால் என்ன நஷ்டம் உண்டாகிவிடும் ஆகாயத்தைப் போல நிர்மலமாக அதாவது மாசற்றதாக ஒரே வடிவாயும் எல்லையற்றதாயும் அசைவற்றதாயும் மாறுபாடு அற்றதாயும் உள்ளென்றும் வெளியென்றும் இல்லாததாயும் வேறு ஒன்று அற்றதாயும் இரண்டற்றதாயும் தான் தானே விளங்குவதாயும் உள்ள பரபிரம்மஸ்வரூபமல்லவா நான் மேலும் பிரஜான வடிவமல்லவா நான் அத்தகைய எனக்கு ஜகத் என்ற இந்த மலையினால் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை மேலும் லாபமும் என்ன இருக்கப் போகின்றது ஒன்றுமில்லை ஜகத் எனப்படுகின்ற மலை இஷ்டம் போல கொட்டி கொண்டிருக்கட்டும் நானோ எப்பொழுதும் எனது ஆத்மஸ்வரூபத்தை நன்கு அனுசந்தானம் செய்து கொண்டு அதில் புத்தி முற்றும் நிலை பெற்றதாக அந்த நித்தியமான ஆத்மா அனுபவத்தில் தெளித்திருக்கின்றேன் என்று சிஷ்யன் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது மேலும் அவன் இந்த ஜகத்தை நான் பொருட்படுத்துவதே கிடையாது அதை நான் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றான் சிஷியனின் தெளிந்த ஞானத்தை இந்த பாடல்களின் வாயிலாக விளக்கப்படுகின்றது அடுத்து முப்பத்தி மூன்றாவது பாடல் வாகாயமான சபவம் சகலம் ஹி கர்ம புரோக்தம் சுபாசுபயம் ந தோஸ்தி பிண்ணம் வாகாதிசாட்சிணி கதம் மயி நிர்மலே சாத் கர்மத்வயம் ததுதிதம் ஜனனதி கம் வா வாக்காயனசபவம் சகலம் ஹி கர்ம புரோகம் சுபாசுபயம் ந ததோஸ்தி பிண்ணம் வாக்காதி சாட்சி மயி நிர்மலே கர்மத் மயம் ததுதிதம் ஜனநாதிகம் வா இந்த பாடலிலே மனம் வாக்கு காயம் இவற்றால் இயற்றப்படுவதும் சுபம் அசுபம் வாய்ந்தது என்று கூறப்படும் எல்லா கர்மமும் அந்த ஸ்வரூபத்திற்கு வேறானது இல்லை வாக்கு முதலியவைகளுக்கு சாட்சியாகவும் நிர்மலமாகவும் உள்ள என்னிடத்தில் புண்ணிய பாவங்களாகிய இருவினைகள் எப்படி இருக்க முடியும் அக்கர்மங்களின் பலனாய் ஏற்படும் பிறப்பு முதலியவைகள் கூட எப்படி எனக்கு உண்டாக முடியும் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்து முப்பத்தி நான்காவது பாடல் வியாவ் ரூபமிதமேவ ஜகத் விபிண்ணம் ஞானம் டுவின்னுவருத்த தயா கிளேஷோ ஞானம் சபின்னமிதி சேஜட தாதி தோச பிராப்தவேதி ஸ்ரீராம்சின தம் சகந்தே வியாவ் ருபமிதமேவத் விண்ணம் ஞானம் ஸ்வின்னமணுத்தயாக்கிளேஷ் ஞானம் சிந்தமிதி சேஜட தாதி தோஷ பிராப்ர்பவேதி சிராம்சின தம் சஹந்தே இந்த பாடலிலே மாறிக்கொண்டே இருக்கும் பல்வேறு ரூபங்களுடன் கூடிய இந்த ஜகத் வெவ்வேறு பிரிவுக்கு உட்பட்டதாகவே இருக்கும் சுத்த சைத்தன்யமோ எல்லாவற்றிலும் அகண்டமாய் தொடர்ந்து ஊடுருவி இருக்கும் தன்மையை உடையதனால் பிரிவிற்கு உட்பட்டது அல்ல அந்த பேரறிவு பேதம் உள்ளது என்றோமானால் அதற்கு ஜடத்துவம் உண்டாகி தோசம் ஏற்பட்டுவிடும் அதை வேதங்களின் மகுடங்களாகிய உபநிசத்துக்கள் ஏற்றுக்கொள்ளாது அது வேதாந்தத்திற்கு புறம்பாகிவிடும் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இந்த ஜகத் என்பது வேறுபட்டதான வித்தியாசங்களையும் வேற்றுமைகளையும் உடையதாக காணப்படுகின்றது ஆனால் ஸ்வரூபமாகிய சைத்தன்யமும் அகண்டமாய் எல்லாவற்றிலும் தொடர்ந்து ஊடுருவி இருக்கும் தன்மை உடையதினால் ஞானம் ஒன்றே வேற்றுமைகள் உடையதில்லை ஜகத் தோற்றம்தான் இவ்வாறு வேற்றுமைகளை உடையதாக இருக்கின்றது இந்த பேதமைகள் எல்லாம் இந்த ஜகத்தில்தான் காணப்படுகின்றதே தவிர ஞானம் என்பது அபேதமான ஒன்று அத்தகைய பேரானந்த பேரறிவாகிய சைத்தன்யத்தை வேதம் உள்ளது என்று சொன்னால் அது ஜடத்துவம் முதலிய தோசங்களை உடையதாகிவிடும் அப்படி வேதம் உள்ளதாக இருக்கட்டுமே என்றால் ஸ்ருதி சிரஸாக இருக்கும் வேதாந்தம் அதை சகித்து கொள்ளாது அது வேதாந்தத்திற்கு புறம்பாக இருக்கும் என்பதாக இந்த பாடல் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது பாடல் நைவேந்திரி விஷய வாசனிதாந்தி ஸ்வாச்சரான் பிரதி மமாஸ்தி நிதாபி சாட்சேதலித்தலு சோபிய சத்திய நைவேந்திரி விஷய யோஜையமிசனாவசவாந்தி ஸ்வன் கோச்சரான் பிரதி மமாஸ்தி நிதாபி சாட்சேதலித்தலு சோப்பிய சத்திய இந்த பாடலிலே நான் இந்திரியங்களை அவ்வவற்றின் விஷயங்களில் சேர்ப்பதில்லை முன்ஜென்ம வாசனையின் காரணமாகவே அவை தத்தம் விஷயங்களை அடைகின்றன இந்திரியங்களுக்கு விஷயமாவதை பற்றி எனக்கு சாட்சியாயிருக்கும் தன்மையும் கிடையாது ஏனெனில் சாட்சித்துவமும் சாட்சிக்கு விஷயம் என்ற பேதத்தினால் ஏற்படுகின்றதல்லவா ஆகவே அதுவும் சத்தியமல்ல என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதாவது இந்த பாடலிலே முக்கியமான விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது அந்த வகையிலே பிராரப்த கர்மம் முதலென்ன என்னிடம் ஒட்டாது என்பதை இங்கு விளக்க தோங்குகிறார் நான் இப்பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் மேலும் சாப்பிட்டு கொண்டும் இருக்கின்றேனே தவிர இதெல்லாம் என்னுடைய பழைய வாசனைகளினால் அந்தந்த இந்திரியங்கள் தத்தமது காரியங்களை செய்கின்றன அந்தந்த விஷயங்களை நோக்கி அவைகள் செல்லுகின்றன நானும் இந்திரியங்களை அந்தந்த விஷயங்களில் செலுத்துவதில்லை சாதாரணமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் இந்திரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை விஷயங்களில் ஏவுகிறார்கள் ஆனால் நானும் அப்படி ஏவுவதில்லை என்கின்றார் என்னால் ஒரு விஷயம் பார்க்கப்பட்டதை உத்தேசித்து எனக்கு சாட்சியாக இருக்கும் தன்மை உள்ளது என்று நினைத்தோமையானால் அதுவும் உண்மை கிடையாது என்கின்றார் சாட்சி உள்ளது என்று வேதத்தை கருத்தில் கொண்டு அல்லவா எனக்கு சாட்சித்துவம் சொல்லப்படுகின்றது வாஸ்தவமாக எனக்கு விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது நானோ அத்வயன் அகண்டன் நான் பஞ்ச கோஷங்களுக்கும் சாட்சி என்று சொல்லப்படுவது ஏதோ பஞ்ச கோஷங்கள் உண்மையான பதார்த்தங்கள் என்றும் நான் பஞ்ச கோஷ விலட்சணன் அவஸ்தா திரய சாட்சி என்றெல்லாம் கூறப்படுவது வைத்து உண்மையில் எனக்கு பஞ்ச கோஷங்களும் அவஸ்தா திரயமும் உடையது என்று நினைத்துவிடக்கூடாது அவைகள் எனக்கு கிடையாது அவைகள் எல்லாமே அஞ்ஞானத்தினால் ஆரோபிதம் தானே என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதாவது நம்முடைய அறியாமையினாலே அவைகளெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதை தவிர உண்மையில் நான் அவைகளை எல்லாம் கடந்த ஆனந்த ஸ்வரூபன் என்பதாக அவர் இங்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றார் பொதுவாக அந்த பஞ்ச கோஷங்களும் இந்திரியங்களும் மனம் தேகம் போன்றவைகளெல்லாம் இருப்பதாக வைத்துக்கொண்டு அல்லவா அவற்றிற்கு நான் சாட்சி என்று கூறப்படுகின்றது மேலும் சாட்சி சேத்தனம் கேவலம் என்று சுத்த பிரம்மத்திற்கு ஒரு சாட்சித்துவம் கற்பிக்கின்றோமே தவிர அது உலக பதார்த்தங்களை சாட்சியமாக வைத்துத்தான் தவிர அந்த சாட்சியபேதம் பாரமார்த்திகமாக கிடையாது என்கின்றார் இந்த பாடலிலே ஆத்ம சைதன்யத்திற்கு வேறாக ஒரு வஸ்துவே இல்லாததால் நமக்கு சாட்சி என்ற வியாபாரமே உண்மையில் கிடையாது என்கின்றார் உலகம் தோன்றுகின்றது என்று கூறுகின்ற வரையில் ஆத்மா தோற்றத்திற்கு ஒரு சாட்சி என்கிறோம் உலகத் தோற்றம் என்பதே இல்லை என்கின்ற பொழுது அதற்கு ஒரு சாட்சி கிடையாது அல்லவா என்று சதாசிவிரம்மேந்திரர் இங்கு மிகவும் தெளிவாக தன்னுடைய இருப்பு நிலையை உணர்த்துகிறார் இனி அடுத்த முப்பத்தி ஆறாவது பாடல் வேதோபிசாட்சியகதேவன சாட்சி நோமே வேத சாட்சிணி கதம் பிரபவேத் சேத வேதோணசுதிசமயேனு பலம்பனாச்ச சன்னதான வாச்சேதி சாட்சியாட்சிணோமே வேதாணி கதம் பிரபோனிசமே அனுபலம்பன சன் நாஸ்திதா நாயிக துஷ்ட தயான வாட்சியா இந்த பாடலிலே வேதமும் சாட்சியின் விஷயங்களுக்குள் உள்ளதே தவிர சாட்சியாகிய என்னிடத்திலே இல்லை என்கின்றார் வேதத்திற்கு சாட்சியினிடத்தில் அந்த வேதம் எப்படி இருக்கும் ஏனெனில் உறக்கத்தில் பேதம் அனுபவிக்கப்படுவதில்லை பேதம் இருப்பதற்கும் இல்லாததற்கும் நான் மட்டுமே சாட்சி அந்த வகையிலே சத்வஸ்துவிற்கு இல்லாமல் போவது என்பது கிடையவே கிடையாது ஆனால் பேதம் இப்பொழுது காணப்படும் தன்மையுடையதாக இருப்பதால் அது எப்பொழுதும் இருப்பதாக கூற என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதாவது பேதம் என்பது சாட்சியங்கள் ஒன்றுக்கொன்று இடையில் தான் உண்டு சாட்சியாக இருக்கும் என்னிடத்தில் வேதம் கிடையாது வேதத்தின் சாட்சியினிடத்தில் பேதம் எப்படி இருக்கும் இதற்கு முந்தைய பாடலிலே நான் சாட்சி உலகம் சாட்சியம் என்கிற பேதம் என்னிடம் கிடையாது என்றார் இந்த பாடலிலே சாட்சியங்களின் சுபாவமான பேதங்கள் யாவற்றிற்கும் சாட்சியான என்னிடம் எப்படி இருக்க முடியும் என்று கூறுகிறார் அதாவது நல்ல தூக்கத்திலே பேதம் என்பது கிடையாது எந்தவித பேதமும் அனுபவிக்கப்படுவதில்லை என்பதனால் சத்துக்கு அதாவது உள்ளதற்கு ஒருபொழுதும் இல்லை என்பது கிடையவே கிடையாது சத் நாஸ்திதா ந அதாவது சத்தாக இருப்பது எப்பொழுதும் இருக்க வேண்டும் வேதம் என்பது உண்மையானால் சுசுப்தியிலும் அதாவது உறக்கத்திலும் அது அனுபவிக்கப்பட வேண்டும் ஆனால் அப்படி அனுபவிக்கப்படுவது இல்லை ஆகவே பேதம் இப்பொழுது காணப்படுகின்றது என்பதால் அது எப்பொழுதும் இருப்பதாக சொல்லவும் முடியாது ஆகவே அவர் ஈகதிருஷ்ட தயான வாட்சியா என்று இங்கு குறிப்பிடுகின்றார் ஆகவே வேதம் என்பது சாட்சியங்களுக்கு ஒன்று கொன்று இடையில்தான் இருக்கின்றதே தவிர சாட்சியாக இருக்கும் என்னிடத்தில் வேதம் என்பதே கிடையாது என்று இந்த பாடலிலே எடுத்துக் கூறுகின்றார் இனி முப்பத்தி பாடல் முதற்கொண்டு இறுதி பாடலான நாற்பத்தி பாடல் வரை அடுத்த பதிவிலே காணலாம் நன்றி ஓம் தத் சத்